அவர்கள் அறிவிக்கின்ற அழிக்கக்கூடியதும் உங்கள் அந்தஸ்து உயர்த்தக்கூடியதுமான அமல்களை உங்களுக்கு தெரிவிக்கட்டுமா என்று நபிசல்லும் அவர்கள் கேட்டார்கள் உடனே நபி தோடர்கள் இறை தூதர் அவர்களே சரி என்று கூறினார்கள் சிரமமான குளிர் நேரத்திலும் உழுவை முழுமையாக செய்வது மேலும் நீண்ட தூரமானாலும் பள்ளிவாசல் பக்கம் நடப்பதை அதிகப்படுத்துவது மற்றும் ஒரு தொழுகைக்கு பின் மறு தொழுகை எதிர்பார்த்திருப்பது ஆகியவைகளாகும் இவையே உங்களுக்கு பாதுகாப்பாகும் இவையே உங்களுக்கு பாதுகாப்பாகும் என்று நபி சல்லாஹல் வல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து ஒன்று